அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் ஒருவன் தன் குறையினை குறிப்பால் அறிந்து தீர்ப்பவரைப் பெற்றால் அவன் அவரது முகத்தை நோக்கி நிற்றலே போதுமானதாகும் ஒருவன் தன் குறையினை குறிப்பால் அறிந்து தீர்ப்பவரை பெற்றால் அதாவது அடைந்தால் அவன் குறையிருந்தால் தன்னுடைய குறையை போக்கிக் கொள்வதற்காக அவர் தன்னுடைய முகத்தை நோக்கும்படி அவரது முகத்தை நோக்கி நிற்றலே போதும் என்கிறது இந்த குரட்பா திருக்குறளில் இருநூத்தி இருபத்தி பார்த்தா ஒப்பிட்டு பார்க்கலாம் அது இளனென்னும் எவ்வம் உறையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள தான் பொருள் இல்லாதவன் என்கின்ற துயர் தரும் சொல்லை ஏழையொருவன் சொல்வதற்கு முன்னமேயே தன்னிடமும் பொருள் இல்லை என்று சொல்லாமல் அன்புடன் வழங்கும் நற்பண்பானது நற்பண்பை பரம்பரையாய் வளர்த்துவரும் குலத்தை உடையவனுக்குத்தான் பெரும்பாலும் இருக்கும் உதீரித்தோர் பசுநாபி கே ஹய்ச்ச நாகாச்ச வஹந்தி தேசிதா அனுத்தமபியூகி பண்டிதோ ஜன பரேங்கிதானி புத்தய சொற்களால் தெளிவாகச் சொல்வதை விலங்குகள் கூட புரிந்து கொள்ளும் குதிரைகளும் பாம்புகளும் தங்களுக்கு கட்டளையிட்டவர் சொன்னதை செய்கின்றன சொற்களால் சொல்லப்படாமலேயே அறிவாளிகள் ஊகம் செய்து குறிப்பால் உணர்ந்து கொள்வதுதான் அறிவின் பயனாகும் என்று பர்திருகரியனுடைய இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று குரட்பாக்களில் குறிப்பறிவதற்கு காரணம் முகம் என்ற கருத்தானது உபதேசிக்கப்பட்டது பதவரை பார்க்கலாம் அகநோக்கி தன் மனதில் உள்ளவற்றை அதாவது தனது துயரத்தை குறிப்பால் அறிந்து அக நோக்கினா தன் மனதில் உள்ளவற்றை அல்லது தனது துயரத்தை குறிப்பால் அறிந்து உற்றது அந்த விஷயத்தை உணர்வார் உணர்ந்து நீக்கக்கூடியவரை பெரின் ஒருவன் அடைந்து விட்டால் அவர் தன் முகத்தை பார்க்கும்படியும் முகநோக்கி தானும் அவர் முகத்தை பார்க்கும்படியும் நிற்க நின்றாலே அமையும் போதுமானதாகும் நிச்சயமா அவர் நம்முடைய துயரத்தை அவர் போக்கிடுவார் புரிஞ்சு செஞ்சிடுவார்னு அர்த்தம் அவர்கிட்ட போய் நம்ம துயரத்தை சொல்ல வேண்டியதே இல்லை நம்ம முகத்தை பார்த்தே நமக்கு இருக்கிற நன்மை தீமையை அவர் புரிஞ்சு கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடந்து கொள்வார் அப்படிங்கிறார் இது ஒரு தலைவனுக்கு இருக்கணும் அரசனுக்கு அதுக்காகத்தான் அப்படி சொல்றார் தன் மனதில் உள்ளவற்றை அதாவது தனது துன்பத்தை குறிப்பால் அறிந்து அந்த விஷயத்தை உணர்ந்து துன்பத்தை நீக்கக்கூடியவரை ஒருவன் அடைந்து விட்டால் அவர் தன் முகத்தை பார்க்கும்படி நின்றாலே போதுமானது இதுவே பொழிப்புரை முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார்பெரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்